அடுத்து ராஜபாளையம் வேலாயுதராஜா வேதாந்த பாடசாலையைச் சார்ந்த திருமதி சுதா அவர்கள் சொற்பொழிவாற்றிருக்கிறார்கள் மிகப்பெரிய தலைப்பு ஆனால் அவர்கள் சுருங்க சொல்லி விளங்க வைப்பதிலே என்று அவருடைய அமைப்பை தலைவர் அவர்கள் தவறு திரு கல்யாண வெங்கட்ராமன் கூறினார்கள் அதுபோல அவருடைய சொற்பொழிவும் அமையும் என்று எதிர்பார்க்கிறோம் நீங்களும் நீங்களா அழகிலாட்டு நீ துவம்பதத்தின் லட்சிய பொருளான் என்றும் வந்தவில் பிரம்மே தத் பதத்தின் லட்சியாத்தம் அந்தமா சீவன் ஈசன் அவர்களே வாட்சியார்த்தம் சந்ததம் வேதம் ஆவார் தமக்கு ஐக்கியம் என்பது கூடாதே இந்த பாடலுக்கு தாத்பர்யமாவது ஆன்மாவை பஞ்ச கோஷங்களினின்றும் வேறுபடுத்தி சுயம் பிரகாசமாக அறிவித்து புருஷார்த்த சாதனமான ஆன்ம பிரம்ம ஐக்கியத்தை ஸ்ருதி யுக்தி வாக்கியத்தால் உணர்த்துகிறார் பாடலின் நேரடி பொருள் என்னவென்றால் சரீரத் திரயத்திற்கு வேறுபட்டதாயும் பஞ்ச கோஷங்களுக்கு எதிர்த்து காண்பவனாயும் மூன்று அவஸ்தைகளுக்கு சாட்சியாயும் உள்ள நீ தோம்பதத்தின் லட்சியார்த்தம் எப்பொழுதும் வந்தமற்ற பிரம்மே தத்பதத்திற்கு லட்சியார்த்தம் அந்தமாம் ஜீவன் ஈசன் அவர்களே வாட்சியார்த்தம் என்றால் அழியக்கூடிய உடம்பாகிய ஜீவனும் உலகமாகிய ஈஸ்வரனும் வாட்சியார்த்தமாம் சந்ததம் வேதம் தமக்கு ஐக்கியம் என்பது கூடாது என்றால் எப்பொழுதும் அழிவதாகிய ஜீவனையும் ஈஸ்வரனையும் எண்ணி லட்சியம் கொள்பவர்களுக்கு ஐக்கியம் என்பது கிடையாது இதுவே பாடலின் நேரடி பொருளாகும் விளக்கமாவது உண்மை போல தோன்றும் ஜீவ ஈஸ்வர ஜகங்கள் உண்மையல்ல என்று சித்தமான கருதி அவற்றின் தோற்றத்திற்கு ஆதாரமாயிருக்கும் அதிர்ஷ்டான உண்மை ஒன்று இருக்க வேண்டும் அதுவே பிரம்மம் ஒவ்வொரு ஜீவனும் காணும் உலகத்தையும் பார்க்கிறான் ஆனால் அவற்றை உண்மை என்றே அவன் எண்ணிக்கிறான் உண்மை என்றால் முக்காலமும் விளங்கிக் கொண்டல்லவா இருக்க வேண்டும் அப்படி விளங்கிக் என்றால் நனவு கனவுகளில் தோன்றி ஆழ்ந்த உறக்கத்தில் மறைகின்றது மனம் எழும்போது தோன்றுகிறது மனம் ஒடுங்கும்போது மறைகின்றது அப்படியென்றால் உலகமும் ஜீவனும் மனதின் எண்ணங்களே தவிர வேறு ஒன்றும் இல்லை மனதின் எண்ணங்கள் எங்கிருந்து தோன்றி எதில் ஒடுங்குகின்றதோ அதுவே சதா சர்வகாலமும் விளங்கி கொண்டு இருக்கின்ற உண்மை பொருளாகும் அன்னமையாதி கோஷங்களும் ஓர் அவஸ்தையில் பாவமாய் காணப்பட்டு மற்றொரு அவஸ்தையில் காணப்படாமையால் அது பொய்யாகிறது சத்வ அவஸ்தைகளுக்கும் சாட்சியா இருப்பது ஆன்மா ஒன்று அதுவே சத்வஸ்து என்று கூறுகிறார்கள் அசத்துக்கு இருப்பு என்பது கிடையாது சத்துக்கு இல்லாமை என்பது கிடையாது திருஷ்டாந்தமாக பார்த்தால் பாம்பாக தோன்றும் கயிறு கயிறு உண்மையாகும் பாம்பு பொய் தோற்றமாம் பாம்பு தோன்ற கயிறு அதிஷ்டானமாக உள்ளது பாம்பு தோற்ற ஆவதால் அது ஆரோபிகம் அல்லது கற்பனை எனவும் குறலாம் கற்பனையாக தோன்றுவதற்கு காரணம் காண்பவனுடைய அஜானம் ஞானம் என்னும் ஆன்ம அனுபவத்தால் ஜகம் தோன்றாது லட்சிய பொருளான பிரம்மம் விளங்குகிறது உள்ளது ஒன்று இருக்க அது வேறொன்றாக தெரிவது யாவரும் அனுபவ சித்தமாக அறிந்ததே அந்த பிரம்மமானது எப்படிப்பட்டது என்றால் நாம ரூபங்களற்றும் தேச காலங்களுக்கு அதீதமாயும் எவ்வித பேதமும் இல்லாமல் கேவல சச்சித்தாக இருக்கிறது ஆனால் அதை நாம் உலகமாக பார்க்கிறோம் அது மாயையை தவிர வேறு ஒன்றும் இல்லை மாயையில் ஆகப்பட்ட மனிதன் மயங்கி நிற்கிறான் மாயை என்று ஒன்று இல்லை ஜீவநானகன் புருஷார்த்த சாதனையின் மூலமாக அதாவது தர்ம அர்த்த காம மோக்ஷ சாதனையின் மூலமாக சுயம் பிரகாசமாய் உள்ள ஆன்மாவை உள்ளத்தை உணர்கிறான் அவன் தன்னை ஜீவாத்மா என்றும் இறைவனை பரமாத்மா என்றும் கூட நினைக்கிறான் இரண்டு வித ஆத்மா இருக்க முடியாது அது அத்வைத பிரம்மம்தான் இதை உபனிஷத்தானது ஆன்ம பிரம்ம ஐக்கியம் என்று கூறுகிறது இதையே பகவான் ரமணர் உள்ளது நாற்பது என்ற நூலில் உள்ளது அல்லது உள்ள உணர்வு உள்ளதோ உள்ள பொருள் உள்ளதர உள்ளத்தே உள்ளதால் உள்ளம் எனும் உள்ள பொருள் உள்ளல் எவன் உள்ளத்தே உள்ளபடி உள்ளதே உள்ள மங்கள வெண்பாவில் விளக்கியுள்ளார் திருவாசகத்தில் மாணிக்கவாசகர் இந்த உடமை பொத்தை ஊன்சுவர் குழு பொதிந்து உளுந்து அசும்பு ஒழுகிய பொய்கூரை இத்தை மெய்யென தருகிறேனே என வருந்தியுள்ளார் மேலும் யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் எனவும் வருந்தியுள்ளார் இறைவனின் லட்சணத்தையும் அவர் விளக்கமாக கூறியிருக்கிறார் நிலம் நீர் நெருப்பு உயிர் நீர் விசும்பு நிலா பகலோ புலனாயம் மனிதனோடு என் வகையாய் உணர்ந்து உலகு ஏழு என திசை பத்து என தான் ஒருவனுமே பலவாகி நின்றான் என கூறியுள்ளார் ஊண்பளித்து உள்ளம் புகுந்து என் உணர்வதுவாய் ஒருத்தன் என லட்சியார்த்தமாய் கூறுகிறார் பின்னும் தான் அடைந்த அபேத நிலையையும் சிந்தை சிந்தைத்தனை தெரிவித்து சிவமாக்கி எனையாண்ட அந்தமிலா ஆனந்தம் அணிகொழுப்பிலை கண்டேனே தான் அடைந்த ஆனந்த நிலையையும் கூடியுள்ளார் பிற்பு தந்தது கொண்டது என்று கைமாற கொடுத்தல் மூலமாக அவர் தன்னையும் இறைவனையும் ஒன்று என அவத நிலையை பாடியுள்ளார் நாமம் அந்த அவேத நிலையை அடைய காய்ச்சிய பாலில் நெய் போல கலந்து ஒன்றாம் கடைத்தெடுக்கும் ஆட்சியம் என்ன உன்னை அறிந்து நீ பிரிந்து கொள்ளே என்ற பாடலின்படி கடைந்தெடுத்தல் என்ற சாதனையை செய்ய வேண்டும் அதற்கு குருவின் அருளும் சத்சங்கமும் மிக அவசியமாகிறது சாதனையின் மூலம் மனோநாசம் என்ற பிரயோஜனம் பெற வேண்டும் அப்பொழுது லட்சிக பொருளான உள்ளத்தில் உள்ள உண்மை பொருள் உணர முடியும் உன்னை நீ அறிந்தாயில் உனக்கொரு கேடுமில்லை என்னை நீ கேட்க யாரே ஈது உபதேசித்தேனே என குருமானவர் நமக்கு உண்மை பொருளை உணர்த்தியது நாம் ஆனந்தத்தை அடைய வேண்டும் என்பதற்காக மட்டுமே எனக்கு இங்கு வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் என்னை ஆளாக்கிய குருவிற்கும் நன்றி கூறி படைபெறுகிறேன் மிகச்சிறந்த செய்திகளை எடுத்துக் கூறிய திருமதி சுதா அவர்களுக்கு